ஸ்ரீவைஷ்ணவ திவ்யதேசங்களுள் சோழநாட்டு திருத்தலங்களை நாம் ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம் ஒவ்வொன்றிலும் ஒரு தனிச்சிறப்பு இன்று நாம் அறியப்போகும் திருத்தலம் ஆதனூர் திரு ஆதனூர் ஆ என்பது பசுமாட்டை குறிக்கும் அ தன் ஊர் பசு இருந்து தவம் புரிந்த திருத்தலம் காமதேனு மகாவிஷ்ணுவை அடைய விரும்பி அவரை குறித்து தவமிருந்த திருத்தலம் ஆதனூர் திருமங்கை தம்முடைய திருமடலில் இவ்வெம்பெருமானை பாடியுள்ளார் பெரிய திருமடல் பாசுரத்தில் என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவர்தம் முன்னவனை மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை என்று பாடியுள்ளார் திருமூழிக்களத் எம்பெருமானை தரிசித்த திருமங்கியாழ்வார் ஓடோடி வந்து திரு ஆதனூரை வணங்குகிறார் இவ்வெம்பெருமான் ஆண்டு அளக்கும் ஐயன் அவனே உலகையெல்லாம் ஆழ்கிறான் நமக்கும் படி அளக்கிறான் அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் என்று உபனிஷத் கூறுகிறது அன்னமே பிரம்மம் உலகத்தில் அன்னத்தை விளைத்து நமக்கு கொடுப்பவனும் பிரம்மே நம் அனைவரையும் காக்கிறார் படி அளக்கிறார் இவ்வெம்பெருமான் எதற்கு திருத்தலத்துக்கு வந்தார் எப்படி ஆண்டளக்கு மையன்னு பெயர் பெற்றார் இங்கே எம்பெருமான் கிழக்கு நோக்கி பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் உள்ளார் தம்முடைய இடது திருக்கையில் ஒரு ஓலை எழுத்தாணியுடன் பற்றியிருக்கிறார் தலைக்கு கீழே மரக்காலை வைத்து கொண்டிருக்கிறார் உற்சவருக்கு அழகிய மணவாளன் ரங்கநாதனன்றே திருநாமம் இவற்றை கூடி ஒரு சுவையான செய்தி உண்டு இத்திருத்தலத்தின் சரித்திரங்களை பார்த்தால் அச்செய்தி புலப்படும் ஒரு முறை மகாலட்சுமியினுடைய பிரசாதமாக அவள் அழிந்த பூமாலை இந்திரனை அடைய அதன் பெருமை தெரியாத இந்திரன் ஐதாவதம் என்னமின் தன் யானைக்குப் போட யானை அதன் மதிப்பெரியாமல் கீழே போட்டு மிதித்தது இது கொண்ட லக்ஷ்மி ரிஷி மூலமாக நீ சொத்தனையும் இழப்பாய் என்று இந்திரனை சபிக்க இந்திரனும் சொத்தை இழந்தார் பின்பு பிராட்டியை பிரார்த்திக்க அவள் பிராயஷ்ச்சித்தம் கூறினாள் நானே பிரகு மகரிஷியின் புதல்வியாய் பார்கவியாக பிறந்து ரங்கநாயகனை கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிறேன் அது கொள்ளிடக்கரையில் ஆதனூரில் நடைபெறும் நீ அங்கு வந்து வணங்குவாயானால் உன் சாபம் தீரும் இந்திரனும் இந்த திருத்தலத்துக்கு வந்தான் மகாலட்சுமி ரங்கநாயக்கி தாயாரை வணங்கினான் சாபமே தீர்ந்தான் மற்றொரு வளராறு பிரம்மாவின் தலையை சிவன் கெள்ள பிரம்ம சிவனின் கையில் ஒட்டிக்கொண்டது。உடனே சிவன் அக்னிக்கு ஆணையிட்டு இந்த தலையை எரித்துவிடு என்றார் தலை ஆனால் அக்னிக்கும் பிரம்மஹத்தி தோஷம் பீடித்து விட்டது உடனே அக்னி பகவான் இந்த தலத்திலே கடும் தவம் இருந்து பகவானை பிரார்த்தித்து தன் சாபத்தையெல்லாம் போக்கிக் கொண்டார் இவ்வெம்பெருமானுக்கு ஏன் ஆண்டளக்கு மையன் என்ன பெயர் திருவங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் திருமதுள் கைங்கரியம் செய்து வந்தார் அவரிடத்தில் இருந்த சொத்தெல்லாம் தீர்ந்தது கூலி கொடுப்பதற்கு கூட வழியில்லை திருவரங்கநாதனை வேண்டி நிற்க நீ கொள்ளிடக்கரைக்கு வா உனக்கு பொருள் தருகிறேன் என்று பெருமான் கூறினார் ஆழ்வாரும் அதை நம்பி வந்தார் அந்த சமயம் பெருமான் வரக்கானோ அதற்கு பதில் ஒரு வியாபாரி வணிகர் கையில் மரக்காலோடும் ஒரு எழுத்தாணியோடும் வந்தாராம் அழுவார் எதற்கு வந்தீன்னு கேட்க உமக்கு பொருள் கொடுக்க வந்தோம் கூறினார் காலி மரக்காலை வைத்துக் கொண்டா பொருள் கொடுக்க போகிறீர் வணிகர் சிரித்துக் கொண்டே சொன்னார் இந்த மரக்காலை கையில் பிடித்துக் பகவானை தியானித்தீரானால் நீர் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் என்று கூறினானாம் பெருமானே சரண் சொன்னால் காலி மரக்கால் பொருள் கொடுக்காதா திருமங்கியாழ்வார் கூறினார் நீரே இங்கிருக்கும் மணலை அளந்து போடும் நான் இப்போது வேலைக்காரர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் அளந்து போடலாம் வணிகர் கூறினார் அவசியம் செய்கிறேன் ஆனால் உண்மையான உழைத்தவர்களுக்கெல்லாம் மணல் தங்கமாக மாறி கொடுக்கும் ஆனால் பொய்யாக உழைத்தவர்களுக்கு மணல் மணலாகத்தான் தோன்றும் திருவங்கி ஆழ்வாரும் ஏற்றுக்கொண்டார் வணிகர் தலப்பாகையோட கம்பீரமாக மணலை அளந்தளந்து போட்டார் அநேகமாக பலரும் உண்மையாக உழைக்கவில்லை ஓ இதென்ன தங்கத்துக்கு பதில் மணல் கிடைக்கிறது என்று திருவங்கி ஆழ்வாரை பிடித்துக்கொள்ளப் போக வணிகர் நழுவினார் விடுவிடுவென்று நடந்தார் திருமங்கையாழ்வார் அவரை தொடர்ந்து கொண்டு வர வணிகர் இத்திருத்தலத்தில் வந்து கர்ப்பகிரகத்தில் ஆண்டு அளக்கும் ஐயனாக மாறி சயனத்திருக்கோலத்தில் கிடந்து விட்டார் திருமங்கையாழ்வார் அவரை தரிசித்துத்தான் என்னை மனங்கவர்ந்த ஈசனை ஆதனூர் ஆண்டு அளக்கும் ஐயனை என்று பாடினார் ஆக ப்ருவுக்கு இத்திருத்தலத்து தாயார் பிறந்தாள் பகவான் இந்திரனின் சாபத்தையும் அக்னியின் சாபத்தையும் தீர்த்தான் மேலும் திருமங்கையாழ்வாருக்கு ஆண்டளக்கும் ஐயனாகக் காட்சி கொடுத்தான் என்றும் திருமங்கையாழ்வார் இவ்வெம்பெருமானை சேவித்துக்கொண்டே அருகிலேயே எழுந்தருளி உள்ளார் இந்த திருத்தலமும் இன்றும் ஸ்ரீமத் அகோபில மட்டத்தாரால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது ஸ்ரீமத் அழகிய சிங்கர்களுடைய கருணை உள்ளத்தாலே அனைத்து கைங்களுக்கும் செவ்வனே நடந்து வருகின்றன இத்திருத்தலத்தில் மற்றொரு செவி வழி உண்டு ஆஞ்சநேயர் லங்கையிலிருந்து அயோத்திக்கு திரும்பும் போது இதன் வழியே வந்து ரெண்டு நாள் தங்கினாராம் அவரை காணாமல் தவித்த ராமன் இங்கு தேடிக் கொண்டு வர அதற்குள் புறப்பட்டு போனார் இங்கே வரப்பிரசாதியாக வீர சுதர்சன ஆஞ்சநேயரும் தேடிவந்த ஸ்ரீராமனுடைய திருவடியும் இன்றும் உள்ளன இப்படி பல பெருமை பெற்ற ஆதன் ஊர் காமதேனுவை கேட்டால் எதைத்தான் கொடுக்காது பொருள் கொடுக்கும் ஆனால் முக்தி கொடுக்காது ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனோ இவ்வுலக இன்பத்தையும் தன்னையும் மோட்ச ஆனந்தத்தையுமே கொடுக்கிறார் அவசியம் மனைவரும் அவ்வெம்பெருமானை சேவித்து பல்லாண்டு பாடுவோம்